வணக்கம் நற்றினியின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது செய்தி சேவை ஜனவரி இருபது இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் ஏழாம் நாள் சனிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழகச் செய்திகள் மணல் குவாரிகளை ஆறு மாதத்தில் மூட வேண்டும் என்ற முந்தைய உத்தரவு செல்லும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவையும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது ஓகே புயல் பற்றி ஆய்வு நடத்திய மத்திய குழு அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது திண்டுக்கல் மாவட்டம் உசிலம்பட்டியில் ஜல்லிக்கட்டு நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கும் அரசாணையை சமர்ப்பித்ததை இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பழைய ஒய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பு கூறியுள்ளது பழனியில் வரும் முப்பத்தி தேதி காலை தைப்பூச தேரோட்டம் நடைபெறும் என பழனி தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு தைப்பூச திருநாள் அன்று சந்திர கிரகணம் வருவதையடுத்து தைப்பூச தேரோட்டத்தை தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்கு போடுவதை கண்டித்து நேற்று சென்னையில் வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் பேருந்து கட்டணங்கள் இந்த புதிய கட்டண உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது அணு ஆயுதங்களை சுமந்தபடி கண்டம் விட்டு கண்டம் பாயும் அக்னி ஐந்து ஏவுகணை வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது மாணவர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் இந்த ஆண்டிலிருந்து மாநில பாடத்திட்டத்தையும் நீட் தேர்வில் இணைப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது காஷ்மீர் மக்கள் தொகையில் எழுபத்தி பேருக்கு ஆதார் அட்டை வழங்கப்பட்டுவிட்டது மீதம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் இம்ரான் ரசா அன்சாரி தெரிவித்துள்ளாா் ரும்புத்தாது சுரங்கப்பணி குத்தகையை புதுப்பிப்பதில் தாமதம் ஏற்படுவதை அனுமதித்து அரசு கருவூலத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியது தொடர்பாக அம்மாநில முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் பிரமுகருமான திகம்பர் காமத் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குடியரசு தின விழாவையொட்டி பதினெட்டு சிறுவர்கள் தீர செயல் விருதுக்கு தேர்வு பெற்றுள்ளனர் இவர்களில் ஏழு பேர் சிறுமியர் ஆவார் நாடு முழுவதும் பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகம் தொடங்க ஒவ்வொரு பள்ளிக்கும் இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்படும் என மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இந்திய ராணுவம் எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாக கூறி இந்திய தூதரை நேரில் அழைத்து பாகிஸ்தான் அரசு விளக்கம் கேட்டுள்ளது மெக்சிகோ எல்லையில் தடுப்பூசுவர் எழுப்பும் திட்டத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் கடல் சருக்கு விளையாட்டில் ஈடுபட்டு ஆபத்தில் சிக்கிக் கொள்பவர்களை அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மீட்பதில் ஆஸ்திரேலியா முதலிடத்தில் உள்ளது அந்த வகையில் விபத்தில் சிக்கிய இருவரை ஆளில்லா விமானம் மூலம் முதல் மீட்டு அந்நாடு சாதனை படைத்துள்ளது கிமு இரண்டாயிரத்தி ஆறுநூறாம் ஆண்டுகளில் வாழ்ந்த கணிதம் மற்றும் கட்டிடக்கலைக்கு புகழ் பெற்றவர்களான மாயன்கள் என்று உலகம் முழுவதும் நம்பப்படும் நிலையில் மாயன்கள் காலத்து நீருக்கடியில் கட்டப்பட்ட உலகின் மிக நீளமான குகை ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஐரோப்பாவில் கடுமையான புயல் வீசுவதால் விமான மற்றும் ரயில் போக்குவரத்து முடங்கியுள்ளது இதனால் நெதர்லாந்து நாட்டின் தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் இருந்து புறப்படும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டது பருவநிலை மாற்றம் காரணமாக மழை குறைந்ததால் சுற்றுலா பயணியர் அதிக அளவில் வரும் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகரம் தண்ணீரின்றி வறண்டு காணப்படுகிறது இன்னும் சில மாதங்களில் தண்ணீருக்காக இங்கு பெரும் கலவரம் ஏற்படும் அபாயம் நிலவுகிறது என வல்லுநா்கள் தெரிவித்துள்ளனா் வணிக செய்தியை பார்ப்பதற்கு முன் சிந்திக்க ஒரு நொடி ஆற்று வெள்ளம் உடம்பு காப்போம் ஆம் நண்பர்களே கேப்டவுன் நகரம் போல தண்ணீருக்கு உலகம் முழுவதும் தவிக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனவே காடுகளை பாதுகாப்போம் மழை வளம் பெறுவோம் இனி வணிகச் செய்திகளை பார்ப்போம் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் நடைபெற்ற ஜி எஸ் கவுன்சில் கூட்டத்தில் இருபத்தி பொருட்கள் மற்றும் 53 சேவைகளுக்கான வரி விகிதம் மாற்றியமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது வேகமாக விற்பனையாகும் நுகர்வோர் பொருட்கள் துறையைச் சேர்ந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனம் மூன்றாவது காலாண்டில் ஆயிரத்தி கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது நேற்றைய வர்த்தக நேர துவக்கத்தில் அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு பதினாறு காசுகள் உயர்ந்து அறுபத்தி காசுகளாக இருந்தது மேற்குவங்க மாநிலம் ஹூக்லி நதியில் புதுமையான சூப்பர் மார்க்கெட் வணிகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு துவங்க உள்ளது கொல்கத்தாவைச் சேர்ந்த திருப்பதி வான்காம் நிறுவனத்தின் துணை நிறுவனம் திருப்பதி வெசல் நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் புதுமையான மிதக்கும் சூப்பர் மார்க்கெட் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது ஆயத்த ஆடைகள் துறையின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு வளர்ச்சிக்கான திட்டங்களை உருவாக்க மத்திய அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் நான்கு நாடுகள் ஹாக்கி தொடரில் இந்திய அணி தனது இரண்டாவது ஆட்டத்தில் பெல்ஜியத்திடம் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது இந்தியா இலங்கை வங்கதேசம் அணிகள் மோதும் டி முத்தரப்பு தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது மார்ச் ஆறாம் தேதி இத்தொடர் தொடங்குகிறது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஜிம்பாப்வே அணியை பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வென்றுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் பனிமலை தொடரில் அமைந்துள்ள அழகான பகுதி செயின்ட் மோரிஸ் டிசார்ட் கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அடி உயரத்தில் உள்ள இப்பகுதியில் வித்தியாசமான முயற்சியாக பனிக்கட்டி மைதானத்தில் கிரிக்கெட் போட்டி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது வரும் பிப்ரவரி எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய தேதிகளில் இரண்டு டி போட்டிகள் நடத்தப்படவுள்ளன இதில் முக்கியமான சர்வதேச வீரர்கள் இரு அணிகளாக மோத உள்ளனர் திரைச்செய்திகள் மம்முட்டி தமிழ் மலையாளம் என இரு மொழிகளில் நடித்துள்ள படம் ஸ்ட்ரீட் லைட்ஸ் சம்சத் சைனுதீன் என்பவர் இயக்கியுள்ள இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது அனுஷ்காவின் அனுஷ்காவின் கெரியரில் அருந்ததி ராணி ருத்ரமா பாகுபலி பாகுபலி டு ஆகியவை மிக முக்கியமான படங்கள் அந்த வரிசையில் இப்போது பாகுமதியும் இணைந்துள்ளது தமிழ் தெலுங்கு மலையாளத்தில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியாக இருக்கும் இந்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது ராகவா லாரன்ஸ் நடிப்பு மற்றும் இயக்கத்தில் முனி அலைஸ் காஞ்சனா படங்களின் வரிசையில் தற்போது முனி நான்கு பாகம் உருவாகி வருகிறது லாரன்ஸ் ஜோடியாக ஓவியா நடிக்கிறார் படப்பிடிப்பு ஐம்பது சதவீதம் முடிந்துள்ளது இதையடுத்து லாரன்ஸ் நடிப்பில் உருவாகும் படத்திற்கு கால பைரவா என்று பெயரிட்டுள்ளனர் விஜய் நடிப்பில் உருவாகும் தளபதி அறுபத்தி இரண்டு திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என்பதை இயக்குநர் ஏ ஆர் விஜய் நடிப்பில் வெளியான மெர்சல் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோடு வசூல் ரீதியிலும் சாதனை படைத்தது இதையடுத்து விஜயின் அறுபத்தி இரண்டாவது படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இயக்குகிறார் ஏ ரஹ்மான் இசையமைக்க இப்படத்தில் கீர்த்தி சுரேஷ் கதாநாயகியாக நடிக்க உள்ளார் இத்துடன் நட்டினையின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் துறை செய்திகள் சமையல் சமையல் போன்ற தரமான ஒலிகோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்